ஒன்று சேர்த்து அடக்கம் செய்தார்கள் இவ்விருவரில் குரானை அதிகம் தெரிந்தவர் யார் என்று கேட்டார்கள் அவ்விருவரில் ஒருவரை சுட்டி காட்டியதும் குழியில் அவரை முறைப்படுத்தி வைத்தார்கள் ஒன்று மூன்று நான்கு மூன்று